முழங்கால அமர்ந்து கற்களை எடுத்து அவரின் முகத்தில் வீச ஆரம்பித்தார்கள் என்ன காரியம் செய்கிறாய் என்று உஸ்மான் அபி அவர்கள் கேட்டார்கள் அப்போது மிகுதாது ரவி அவர்கள் நேருக்கு நேர் புகழ்பவர்களை நீங்கள் கண்டால் அவரின் முகங்களில் தடை பற்றியதான் புகழ்வது கூடும் என்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நிறைய உள்ளன புகழப்பட்டவரிடம் முழுமையான இனிமான் மன உறுதி மனப்பயிற்சி இல்லாத பூரணமான அறிவு ஞானம் இதன் மூலம் ஏமாற்றம் மற்றும் விளையாட்டு இல்லாத நிலை இருக்குமானால் அவரை புகழ்வதற்கு தடை எதுவும் வெறுக்கத்தக்க நிலையம் இவற்றில் ஏதேனும் ஒன்று அவரிடம் வரும் என பயந்தால் அவரை நேரில் புகழ்வது கடுமையான வெறுக்கத்தக்கதாகும் இந்த இரண்டு விதமான கருத்துக்களை தரும் ஹதீஸ்களிடையே ஒருங்கிணைக்கும் வழி இதுதான் இந்த விளக்கப்படியேதான் இதில் உள்ள மாறுபட்ட ஹதீஸ்களை நாம் வகைப்படுத்துவோம் என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள் நேரில் புகழ்வது பற்றி வந்துள்ள ஹதீஸ்களில் இருந்தும் ஒருவராக இருப்பீர் என்று கூறினார்கள் தங்களின் பேஸ்டிகளை கரையில் படும்படி இழுத்து நீர் இல்லை என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஒரு ஹதீஸில் உள்ளது ஒரு தெருவில் நீர் நடப்பதை ஷை பார்த்தால் அந்த தெருவை விட்டு வேறு ஒருப்படும் ஒன்று பூஜ்யம் இரண்டு ஏழு இரண்டு மூன்று எட்டு இரண்டு இரண்டு மூன்று ஒன்பது ஆறு என்னும் நூலில் சிலவற்றை நான் கூறியுள்ளேன் மூலநூலாசிரியர்